அவர்கள் சரியாக செய்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் பயணம் உண்டு அவர்கள் தவறாக தொட வைத்து விட்டால் உங்களுக்கு பயணம் உண்டு அவர்களுக்கு அது பாதகமாக அமையும் என்று நபி செல்லமாக அவர்கள் கூறினார்கள் ஆறு ஒன்பது நானூறு